வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா எல்லா நேரமும் புத்திசாலித்தனமாக யாரும் இருக்க முடியாது ஆம் எல்லா நேரமும் புத்திசாலித்தனமாக யாரும் இருக்க முடியாது என்கிறார் சாணக்கியன் நன்றி வணக்கம்